வணக்கம் நாள் 4, நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொதறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்ல என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு ஆகும் இரண்டு தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக விளங்குவது புறநானூறு ஆகும் மூன்று பெரியார் சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற வேண்டும் என்பதற்காக அமைத்த சங்கத்தின் பெயர் பகுத்தறிவாளர் சங்கம் ஆகும் நான்கு முதல் ஆழ்வார்களால் பாடப்பட்ட தலம் திருவள்ளிக்கேணி ஆகும்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 இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மனுமுறை கண்ட வாசகம் என்னும் நூலை எழுதியவர் யார் இரண்டு தமிழ் தாத்தா உ சாமிநாத ஐயர் பிறந்த வருடம் எது மூன்று நாளடியார் நூல் எத்தனை பாடல்களை கொண்டது நான்கு பாரதியார் எந்த ஆண்டு காலமானார் ஐந்து நான்மணி கடிகையை இயற்றியவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்